நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா யாரும் எதையும் சொல்லலாம் ஆனால் எல்லோருடைய சொல்லையும் நம்பாதீர்கள் ஆம் யாரும் எதையும் சொல்லலாம் ஆனால் எல்லோருடைய சொல்லையும் நம்பாதீர்கள் என்கிறார் மான்டே நன்றி வணக்கம்